வணக்கம் நற்றினை நேர்களே நற்றினையின் சரவடி நிகழ்ச்சி மூலம் தங்களுடன் இணைவது உங்கள் அன்பு நண்பன் சிங்கப்பூரிலிருந்து கிருஷ்ணன் மனோரன் என்ன உறவுகளே எப்படி தீபாவளி கொண்டாடி நீங்க புதுகலமா போயிட்டு இருக்கு நம்புகிறோம் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது என்ன நம் முன்னோர்களுடைய அறிவு திறன் அதாவது நம்ம முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கைய முறையில் நடத்தி செல்வது அப்படிங்கறது ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலமாகவே நம்மளுக்கு ஆரம்பத்திலிருந்து உணர்த்தி உள்ளார்கள் அதாவது வாழ்க்கை மேடு பள்ளம் இன்ப துன்பம் எல்லாமே நிறைந்ததுதான் வாழ்க்கை அதை எப்படி கடந்து செல்வது அதை முன்னோர்கள் நம்மளுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுத்திருக்காங்க அதை சொல்றேன் ஒண்ணுன்னா ஒண்ணு பல்லாங்குழி பல்லாங்குழியோட தகவல் என்னன்னா இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது அடுத்து பரமபதம் ஏற்றம் இரக்கம் இரண்டு இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்தி கூட்டல் பெருக்கல் கணக்கை கழிப்புடன் மகிழ்ந்து கற்று வாழ்க்கை நடத்த தாயம் வெட்டி வெளியே மீண்டும் முயன்று ஆரம்பத்தில் தொடங்குவேன் என்று முயற்சி செய்ய சதுரங்கம் இதர வழி இல்லாத போது இறுதி வரை போராடும் உறுதி மனம் பெறும் இதன் மூலம் நொண்டி சமமாக இல்லாத போதும் சாதிக்க துண்டும் சக்தியை பெற கண்ணாமூச்சி ஒளிந்து இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான பொறுமையும் தானே ஒளிந்து மகிழ்ந்து பெருமையையும் பெறும் அது வாழ்க்கையில இருக்க வேண்டிய தேவையான பொறுமையை நம்மளுக்கு இது சொல்லித்தரும் இதுவே நம்ம முன்னோர்கள் எளிமையான முறையில விளையாட்டு மூலமா விளையாட்டு தத்துவங்களா நம்மளுக்கு கொடுத்தது அதனை போற்றி நாமளும் வாழ்க்கை இனிதை நடத்துவோம் அனைவரும் தீபாவளி குதூமூலமாக கொண்டாட நன்றினையின் மூலம் வாழ்த்துக்கள்